கணக்கின்றியே அதிகமாக கொடுக்கப்படும் அல்குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி வசனம் பத்து ஹபஷாவின் மன்னராக இருந்த அஸ்மஹா நஜ்ஜாஷி நீதமானவர் அவர் யாருக்கும் அநியாயம் இழைக்க மாட்டார் என்பதை நபி சொல்லலா அலிக் வசல்லம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் எனவே உயிரையும் மார்க்கத்தையும் பாதுகாத்து கொள்ள ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்யுமாறு முஸ்லிம்களை நபி சொல்லலா அலிக் வசல்லம் அவர்கள் பணித்தார்கள்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 அதற்குள் முஸ்லிம்கள் வியாபார கப்பல்கள் ஏறி ஹபஷாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள் இதனால் குறைசிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினார்கள் நாடு துறந்து சென்ற குழுவில் பன்னிரண்டு ஆண்களும் நான்கு பெண்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு தலைவராக உஸ்மான் இப் அஃபான் ரோதியொல்லோஹ் அன்கு இருந்தார்கள் இந்த பயணத்தில் அவர்களின் மனைவியான நபி சொல்லொல்லாஹ் அலி வசல் அவர்களின் மகள் ருக்கையாவும் ரோதியொல்லோஹ் அன்ஹா உடன் இருந்தார்கள்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 அந்த ஆண்டு ரமலான் மாதம் ஓர் இரவு நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் புனித பள்ளிக்குச் சென்றார்கள் அங்கு குரேகியரும் அவர்களது தலைவர்களும் கொண்ட பெருங்கூட்டம் ஒன்று குழுமி இருந்தது திடீரென முன் நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்கள் தோன்றி அத்தியாயம் அந்நஜுமை ஓதினார்கள் நிராகரிப்பவர்கள் இதற்கு முன் குர் வசனங்களை கேட்டதில்லை காரணம் குர் நீங்கள் கேட்காதீர்கள் அது ஓதப்படும் போது வீண் செயல்களில் ஈடுபடுங்கள் என்று அவர்களில் ஒருவர் மற்றவர்க்கு கூறி வந்ததுதான் நிராகரிப்பவர்களின் இந்த கூற்றை பற்றி நிராகரிப்பவர்கள் மற்றவர்களை நோக்கி நீங்கள் இந்த குர் ஆனை உங்கள் காதாலும் கேட்காதீர்கள் எவர்கள் அதனை ஓதிய நீங்கள் அச்சமயம் சப்தமிட்டு அதில் குழப்பம் உண்டு பண்ணினால் நீங்கள் வென்றுவிடுவீர்கள் என்றும் கூறினார்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் இருபத்தி என்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் நபி சொல்லாஹு அலை வசலம் அவர்கள் இந்த அத்தியாயத்தை திடீரென போத இனிமையான இறைவசனங்கள் அவர்களது காதுகளை வருடின இதுவரை கேட்டவற்றில் இத்துணை மதுரமான செவிக்கு இன்பத்தைத் தரும் சொற்றொடர்களை அவர்கள் இதற்கு முன் கேட்டதில்லை அல்லாஹுவின் அந்த வசனங்கள் அவர்களை மிகவும் கவர்ந்தன அவர்களது உணர்வுகளை அந்த வசனங்கள் முழுமையாக ஆட்கொண்டன நபி சொல்லு அலை வசல்லம் ஓதுவதை அவர்கள் மெய்மறந்து விளங்குகிறது இறுதியில் அல்லாஹுக்கு தலை சாயுங்கள் அவனை வணங்குங்கள் என்ற வசனத்தை ஓதி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சிரம்பணிந்தார்கள் ஆரம்ப முதல் இறுதி வரை கேட்டுக்கொண்டிருந்த அனைவரும் இறை வசனங்களால் கவரப்பட்டு தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் என்பதை உணராமல் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களுடன் சேர்ந்து சுஜூதில் விழுந்தனர் சத்தியத்தின் ஈர்ப்பு பெருமை கொண்ட உள்ளங்களில் உள்ள பிடிவாதத்தை தவிடுபொடியாக்கியது எனவேதான் தங்களை கட்டுப்படுத்த இயலாமல் அவர்களும் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுடன் சுஜூதில் விழுந்தார்கள் அல்லாஹுடைய வசனத்தின் மகிமை அவர்களது கடிவாளத்தை திருப்பி விட்டதை உணர்ந்த அவர்கள் மிகவும் கைசேதமடைந்தார்கள் அந்த உணர்வை அழிப்பதற்கு உண்டான முழு முயற்சியை செய்தார்கள் இந்த சம்பவத்தில் கலந்து கொள்ளாத இணை வைப்பவர்கள் நாலா புறங்களில் இருந்தும் அச்செயலை கண்டித்ததுடன் பழித்தும் பேசினார்கள் இதனால் சிறம்பணிந்த இணை வைப்பவர்கள் தங்களின் நியாயப்படுத்துவதற்காக நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் மீது ஒரு கதையை கட்டிவிட்டார்கள் அதாவது நபி சொல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நமது சிலைகளை கண்ணியப்படுத்தும் விதமாக நாம் எப்போதும் கூறி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 மெல்ல மெல்ல குறைசுகள் இவர்களையும் மற்ற முஸ்லிம்களையும் கடுமையாக வேதனை செய்தார்கள் அவர்களது நெருங்கிய உறவினர்களும் கூட அவர்களுக்கு கொடுமை செய்தார்கள் இந்த நிலையில் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செல்லுங்கள் என தங்களது தோழர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டிய கட்டாயம் நபி சொல்லுள்ள அலைவசம் அவர்களுக்கு ஏற்பட்டது ரெண்டாவது ஹிஜ்ரா முஸ்லிம்கள் பெருமளவில் ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செல்ல ஆயத்தமானார்கள் ஆனால் இந்த இரண்டாவது ஹிஜ்ரா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 பதினெட்டு அல்லது பத்தொன்பது பெண்களும் ஹபஷா சென்றார்கள் சிலர் அம்மாரோதையல்லாஹ் அன்பு இந்த பயணத்தில் செல்லவில்லை எனவே ஆண்களில் எண்பத்தி இரண்டு நபர்கள்தான் என்றும் கூறுகிறார்கள் ஆதாரம் ஜாது கொரேஷியர்களின் சூழ்ச்சி முஸ்லிம்கள் தங்களது உயிருக்கும் ஆர்க்கத்திற்கும் பாதுகாப்புள்ள இடமான ஹபஷாவில் நிம்மதியாக வசிப்பது இணை வைப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை எனவே அவர்களின் நுண்ணறிவும் வீரமும் மிக்க அம்ர இப்னாஸ் அப்துல்லா அபு ரபியா ஆகிய இருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் நஜாஷியையும் அவரது மத சந்தித்து பேசி முஸ்லிம்களை நாடு கடத்தும்படி வேண்டுகோள் வைக்கும் போது அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு மிக்க வெகுமதிகளுடன் ஹபஷா அனுப்பி வைத்தார்கள் முதலில் அந்த இருவரும் மத சென்று அவர்களுக்குரிய அன்பளிப்புகளை கொடுத்து முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்காக தகுந்த காரணங்களை கூறினார்கள்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 எதுவாக இருப்பினும் உண்மையே சொல்ல வேண்டும் என்ற ஒரே முடிவில் முஸ்லிம்கள் அங்கு சென்றார்கள் முஸ்லிம்களிடம் உங்களது இனத்தை விட்டு பிரிந்து எனது மார்க்கத்தையும் மற்றவர்களின் மார்க்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றிருக்கிறீர்களே அது என்ன மார்க்கம் என்று ரஜாஷி கேட்டார் முஸ்லிம்களின் பேச்சாளராக இருந்த ஜாஃபர் அபு தாலிப் அவரது எல்லாவும் பதில் கூறினார்கள் அரசே நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம் சிலைகளை வணங்கினோம் இறந்த பிராணிகளை சாப்பிட்டோம் மானக்கேடான காரியங்களை செய்தோம் உறவுகளை துண்டித்து அண்டை வீட்டாருக்கு கெடுதிகள் விளைவித்து வந்தோம் எங்களில் உள்ள எளியோரை வலியோர் விழுங்கி வந்தார்கள் அழித்து வந்தார்கள் இப்படியே நாங்கள் வாழ்ந்து வரும்போதுதான் எங்களில் உள்ள ஒருவரையே அல்லாஹ் எங்களுக்கு தூதராக அனுப்பினான்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 கொலை குற்றங்களையும் விட்டு விலகிவிட வேண்டும் என அந்த தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் மானக்கேடானவை பொய்ப்பேசுதல் அனாதையின் சொத்தை அபகரித்தல் பத்தினியான பெண்கள் மீது அவதூறு போன்றவற்றிலிருந்து தடுத்தார் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்கக் கூடாது தொழ வேண்டும் ஏழை வரி ஜக்காத் கொடுக்க வேண்டும் நோன்பு நோற்க வேண்டும் என்றும் அந்த தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார் ஜாஃபர் இன்னும் பல இஸ்லாமிய கடமைகளை பற்றி விவரங்களை கூறினார்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 அவனுக்கு இணை விட்டுவிட்டோம் அவன் எங்களுக்கு விலக்கியதிலிருந்து விலகிக்கொண்டோம் அவன் எங்களுக்கு ஆகுமாக்கியதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் இதனால் எங்களது இனத்தவர் எங்கள் மீது அத்துமீறுகிறார்கள் எங்களை வேதனை செய்கிறார்கள் அல்லாஹை வணங்குவதை விட்டுவிட்டு சிலைகளை வணங்க வேண்டும் முன்பு போலவே கெட்டவற்றை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்து எங்களை எங்களது மார்க்கத்திலிருந்து திருப்ப முயற்சிக்கிறார்கள் எங்களை அடைக்க அநியாயம் செய்து நெருக்கடியை உண்டாக்கி எங்களது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கும் மார்க்க மத சுதந்திரத்திற்கும் அவர்கள் அடையான போது உங்களது நாட்டுக்கு நாங்கள் வந்தோம் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் உங்களிடம் தங்குவதற்கு விருப்பப்பட்டோம் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று நம்புகிறோம் எனக்கு உம்மிடம் இருக்கிறதா என்று நஜாஷி வினவினார் ஜாஃபர் ஆம் இருக்கின்றது என்றார் நஜ்ஜாஷி எங்கே எனக்கு அதை காட்டு என்றார் என தொடங்கும்ரியம் எனும் அத்தியாயத்தின் முற்பகுதியை ஜாஃபரோ காண்பித்தார்கள் அல்லாஹின் மீது சத்தியமாக தாடி நனையும் அளவு நஜாஷி அழுதார் அவையில் உள்ளவர்களும் ஜாஃபர் அல்லாஹ் வன்பு ஓதியதை கேட்டு தங்களின் கையில் உள்ள ஏடுகள் நனையும் அளவு அழுதார்கள் பிறகு நஜ்ஜாஷி இதுவும் நவிஈசா அலை சலாத்து வசலாம் கொண்டு வந்த மார்க்கமும் ஒரே மாடத்திலிருந்து வெளியானது முஸ்லிம்களை அழைக்க வந்த இருவரையும் நோக்கி நீங்கள் இருவரும் சென்று விடுங்கள் உங்களிடம் நான் இவர்களை ஒப்படைக்க மாட்டேன் என்று கூறினார் அவையில் இருந்த எவரும் அந்த இருவரிடமும் பேசுவதற்கு தயாராகவில்லை அந்த இருவரும் வெளியேறி வந்தவுடன் அம்ரு இப் தமது நண்பர் அப்துல்லா இப்னு அபு ரபியாவிடம் அல்லாஹ் சத்தியமாக இவர்களை அடியோடு வேறறுப்பதற்கு உண்டான வேலையை நான் நாளை செய்வேன் என்று கூறினார் ஆனால் அப்படி செய்துவிடாதே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 நஜாசி அவர்களிடம் அது பற்றி விசாரணை செய்தார் எங்களது நபிசல் அல்லாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் எங்களுக்கு கூறியதைத்தான் நாம் அவர் விஷயத்தில் கூறுகிறோம் அவர் அல்லாஹுவின் அடிமை அவனது தூதர் அவனால் உயிர் ஊதப்பட்டவர் கண்ணியமிக்க கன்னிப்பெண் மரியமுக்கு அல்லாஹுவின் பிறந்தவர் என்று ஜாஃபர் அல்லாஹ் நன்கு அவர்கள் கூறினார்கள் நஜாசி கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து அல்லாஹுவின் மீது சத்தியமாக மரியமின் மகன் ஈசா அலை இந்த குச்சியின் அளவு கூட நீ கூறியதை விட அதிகமாக கூறியதில்லை என்றார் இதை கேட்ட அவரது மதகுருமார்கள் முகம் சுழித்தார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் முகம் சுழித்தாலும் இதுதான் உண்மை என்று நஜ்ஜாசி கூறிவிட்டார் பிறகு நஜ்ஜாசி முஸ்லீம்களை நோக்கி நீங்கள் செல்லலாம் எனது பூமியில் நீங்கள் முழு பாதுகாப்பு பெற்றவர்கள் உங்களை ஏசியவர் தண்டனைக்குரியவர் உங்களை ஏசியவர் தண்டனைக்குரியவர் உங்களை ஏசியவர் தண்டனைக்குரியவர்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 நபி அவர்கள் மீது கொலை முயற்சி ஹபஷாவிற்கு ஹிஜ்ரா செய்த முஸ்லிம்களை திரும்ப கொண்டு வருவதில் தோல்வியுற்ற இணை வைப்பவர்கள் கடும் கோபத்திலும் குரோதத்திலும் பொங்கி எழுந்தார்கள் மக்காவில் மீதமிருந்த முஸ்லிம்களின் மீது தங்களது அட்டூழியங்களை கட்டவெழ்த்து விட்டதுடன் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கும் கெடுதிகள் பல செய்ய துவங்கினார்கள் அவர்களின் செயல்பாடுகளை கவனிக்கும் அவர்கள் என்னப்படி இக்குழப்பத்திற்கு வேறாக இருந்த நபி அலை வசல்லம் அவர்களை ஒழித்து கட்டவே அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை விளங்கிக் ஹிஜ்ரா செய்தவர்கள் போக மக்காவில் முஸ்லிம்கள் மிக குறைவாகவே எஞ்சி இருந்தார்கள் அவர்களில் சிலர் சரியான பக்க வளத்துடனும் இருந்தார்கள் மற்றும் சில முஸ்லிம்கள் சிலரின் அடைக்கலத்திலும் இருந்தார்கள் ஆனால் எவரும் தங்களது இஸ்லாமை வெளிப்படுத்த துணிவின்றி மறைத்தும் வம்பர்களின் கண்களிலிருந்து முடிந்த அளவு மறைந்தும் ஒதுங்கியும் வாழ்ந்தார்கள் இவர்கள் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்த போதிலும் தொந்தரவிலிருந்து முழுமையாக தங்களை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாக அலைகுவ செல்லும் எப்போதும் அந்த அக்கிரமக்காரர்களின் கண்களுக்கு முன்பாகவே வந்தார்கள் வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைத்து வந்தார்கள் இதை யாராலும் தடுக்க முடியவில்லை எந்த ஒன்றும் நபி சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களை இந்த பணியிலிருந்து திருப்பி விடவும் முடியவில்லை ஏனென்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஆகவே உங்களுக்கு ஏவப்பட்டதை தயக்கமின்றி நீங்கள் அவர்களுக்கு தெளிவாக அறிவித்து விடுங்கள் மேலும் இணை வைத்து வணங்குபவர்களை புறக்கணித்து விடுங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் பதினைந்து வசனம் தொன்னூற்றி என்று கட்டளையிட்டிருந்தான் ஆகவே இணை வைப்பவர்கள் நாடும் போதெல்லாம் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு இடையூறு அளித்து வந்தார்கள் நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு இயற்கையாக இருந்த பயமும் அபு தாலிப் நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்த பாதுகாப்பு கண்ணியம் ஆகியவற்றால் வெளிப்படையாக நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களை இம்சிக்க அவர்களால் முடியவில்லை மேலும் ஹாஷிம் கிளையார்கள் தங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விடுவார்கள் என்பதையும் அவர்கள் பயந்தார்கள் ஆனால் நபி சொல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களின் அழைப்புப் பணி இனை வைப்போரின் மத தலைமைத்துவத்தையும் சிலை வணக்க கலாச்சாரத்தையும் தவிடுபொடியாக்கியது இதன் காரணத்தால் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுக்கும் இடையூறுகள் பல செய்ய தொடங்கினார்கள் இக்காலகட்டத்தில் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன என்பதை ஹதீஸ் மற்றும் வரலாற்று நூல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அவற்றுள் ஒன்று அபுலகின் மகன் உதயவா நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் வந்து அத்தியாயம் அந்நஜுமை ஓதி காண்பித்து இதை நான் மறுக்கிறேன் என்று கூறி நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களது சட்டையை கிழித்து அவர்களது முகத்தில் எச்சிலை துப்பினான் ஆனால் எச்சில் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீது விழவில்லை அந்த நேரத்தில் நபி சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அல்லாகவே உனது மிருகங்களிலிருந்து ஒரு மிருகத்தை அவன் மீது சாட்டுவாயாக என்று அல்லாஹுவிடம் வேண்டினார்கள் அவர்கள் இந்த வேண்டுதலை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் இச்சம்பவத்திற்கு பிறகு உதய்வா குரேசியர்கள் சிலருடன் மக்காவிலிருந்து பயணமானான் ஷாம் நாட்டின் ஜர்கா என்ற இடத்தில் தங்கிய போது அன்றிரவு ஒரு சிங்கம் அவர்களை சுற்றி சுற்றி வந்தது அப்போது உதய்பா எனது சகோதரனின் நாசமே அல்லாஹின் மீது சத்தியமாக முகம்மது எனக்கு எதிராக வேண்டிக் போல் இந்த அவர் மக்காவில் கொண்டே என்னை கொன்றுவிட்டார் என்று கூச்சலிட்டான் பிறகு தங்களுக்கு நடுவில் ஆக்கிக் கொண்டு மற்றவர்கள் அவனை சுற்றி தூங்கினார்கள் ஆனால் இரவில் அந்த சிங்கம் அவர்களை தாண்டி சென்று உதய்வாவின் கழுத்தை கடித்து குதறி கொன்றுவிட்டது ஆதாரம் தலா இலும் ரெண்டு நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சஜிதாவில் இருக்கும் போது அவர்களுடைய பிடரையின் மீது உக்வா இப்னு அபு மொத் மிக அழுத்தமாக மிதித்தான் இதனால் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் விழிகள் பிதுங்கியது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அந்த வம்பர்கள் கொல்ல வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் என்பதற்கு அப்துல்லா இப்னு அம்ரு இல்லாஹ் அன்பு அறிவிக்கும் சம்பவத்தை சான்றாக இவனு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாஹி அலே கூறுகிறார்கள் அப்துல்லா இம்வத்திற்கு நானும் இருந்தேன் அவர்கள் வேறு எதற்கும் நாம் பொறுமை காத்ததில்லை இவர் விஷயத்தில் நாம் எல்லை மீது சகித்து விட்டோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்து ஹஜருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு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 திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை பழியிட்டு விடும் முடிவை கொண்டு வந்து உள்ளேன் அதி விரைவில் உங்களது கதை முடிந்துவிடும் என்று கூறினார்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட அவர்கள் திடுக்கிட்டார்கள் தங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நிச்சயம் நிகழும் என்பதை உணர்ந்தார்கள் இதனால் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்தில் கொடூரமாக நடந்தவர் கூட நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்களை மிக அழகிய முறையில் சாந்தப்படுத்தினார் அல்லாஹின் மீது சத்தியமாக நீங்கள் அறிவியனர் அல்லர் அவுல் காசிமே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறி சமாதானப்படுத்தினர் மறுநாளும் அவ்வாறே ஒன்று சேர்ந்து நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் தோன்றினார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாய்ச்சலாக நபி அவர்கள் மீது பாய்ந்தார்கள் அவர்களில் ஒருவன் நபி அவர்களின் போர்வையை பிடித்து இழுத்தான் அவனிடமிருந்து நபி சொல்லல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களை காப்பாற்றி அபுபக்கரது எல்லா அன்பு தனது இறைவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கண்ணீர் மழ்க கேட்டார்கள் பிறகு அனைவரையும் அங்கிருந்து விலக்கிவிட்டார்கள் இதுதான் நான் பார்த்ததில் குரேஷிகள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களை தாக்கிய மிக கொடூரமான நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சி அறிவிக்கும் அப்துல்லா இவ்னு அம்ருல்லாஹ் அன்பு கூறுகிறார்கள் சஹிகுல் புகாரியில் வருவதாவது உர்வா இவ்னு ஜுபைர் ரோதியாஹ் அன்பு கூறுகிறார்கள் நான் அப்துல்லா இவனு அம்ரு இவனு அன்பு அவர்களிடம் இணை வைப்பவர்கள் நபி அவர்களுடன் அறக்கத்தனமாக நடந்து கொண்டவற்றில் மிக கொடூரமான ஒன்றை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டேன் அதற்கு நபி அவர்கள் காபாவில் அஜருல் அஸ்வத்திற்கு அருகில் தொழுது கொண்டிருந்த போது உக்வா இவனு அபு மொயீத் அங்கு வந்து தனது மேலாடையை நபி அவர்களின் கழுத்தில் போட்டு மிக கடினமாக இருக்கினான் அபுபக்ரது அல்லாஹ் விரைந்து வந்து அவனது புஜத்தை பிடித்து தள்ளி நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை விட்டும் அவனை விளக்கிவிட்டு தனது இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் இச்சம்பவத்தை அஸ்மா பின் தபுபக்ரது அல்லாஹ் அன்ஹா அவர்களும் அறிவிக்கிறார்கள் நபிசல்லுல்லா அலைவசல்லாம் அவர்களை உக்பா இவ்வாறு கழுத்தை நெறித்து கொண்டிருந்த போது உங்கள் தோழரை காப்பாற்றுங்கள் என்று ஒருவர் அபுபக்கரோதியாஹ் அன்கு அவர்களிடம் வந்து கூறினார் அபுபக்கரதியாக அன்கு எங்களை விட்டு வேகமாக புறப்பட்டார்கள் அவர்கள் தங்களது தலையில் நான்கு சடை பின்னி இருந்தார்கள் தனது இறைவன் அல்லாஹ் என்று கூறியதற்காகவா ஒருவரை கொலை செய்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டே சென்று நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களை விடுவித்தார்கள் அந்த மக்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களை விட்டுவிட்டு தங்களது கோபத்தை அபு பக்ரீ அல்லாஹ் அவர்கள் மீது திருப்பினார்கள் நிராகரிப்பவர்களின் கடும் தாக்குதலுக்கு ஆளாகிய பிறகு அபு பக்ரீ அல்லாஹ் எங்களிடம் திரும்பி வந்தார் அவருடைய சடையில் நாங்கள் எங்கு தொட்டாலும் அதிலிருந்து முடிகள் கையுடனேயே வந்துவிட்டன ஆதாரம் முக்தசுரு தழுவுதல் அநியாயங்களும் கொடுமைகளும் நிறைந்து காணப்பட்ட அக்கால சூழ்நிலையில் முஸ்லிம்களின் பாதையை ஒளிமயமாக்கும் ஒரு மின்னல் வெட்டியது அதுதான் ஹம்சா இப் அப்துல் முத்தலிப் இஸ்லாமை தழுவிய நிகழ்ச்சி ஆம் நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டு இறுதியில் துல்ஹ் மாதத்தில் அவர்கள் இஸ்லாமை தழுவினார்கள் ஹம்சா ரதி அல்லாஹ் முஸ்லீமானதற்குரிய காரணம் ஒரு நாள் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் சஃபா மலைக்கருகில் அமர்ந்திருந்த போது வந்த அபு ஜஹல் நபி சொல்லாஹு அலைவாசலம் அவர்களை கடும் வார்த்தைகளால் இம்சித்தான் ஆனால் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அவனுக்கு எவ்வித பதிலும் கூறாமல் வாய்மூடி மெளனமாகவே இருந்தார்கள் பிறகு அபு ஜஹல் ஒரு கல்லால் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் மண்டையில் அடித்து காயப்படுத்தி விட்டு காவாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த குறைசிகளின் சபையில் போய் அமர்ந்து கொண்டான் நபி அவர்களின் தலையில் இருந்து ரத்தம் கசிந்தது சஃபா மலையில் இருந்த தனது வீட்டில் இருந்து கொண்டு இக்காட்சியை அப்துல்லா இப்னு ஜுத் ஆனின் அடிமைப்பெண் பார்த்து வேட்டையில் வில்லுடன் வந்து கொண்டிருந்த ஹம்சாவிடம் இச்சம்பவத்தை கூறினார் ஹம்சா ரதி அல்லாஹ் அன்பு குறைசிகளில் மிகவும் வலிமைமிக்க வாலிபராக இருந்தார் ஹம்சா ரதி அல்லாஹ் கொண்டு எழுந்தார் அபுஜகளை தேடி பள்ளிக்குள் நுழைந்து ஏ கோழையே எனது சகோதரரின் மகனையா திட்டி காயப்படுத்தினாய் நானும் அவரது மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று கூறி தனது வில்லால் அவனது தலையில் பெரும் காயத்தை ஏற்படுத்தினார் அபுஜகலின் குடும்பமான பனு மக்சூமில் உள்ள ஆண்கள் கொதித்தெழுந்தார்கள் ஹம்சாவிற்கு ஆதரவாக ஹாஷிம் கிளையார்களும் கொதித்தெழுந்தார்கள் இதனை கண்ட அபுஜகல் அபு உமாராவை விட்டுவிடுங்கள் ஹம்சாவை விட்டுவிடுங்கள் நான் அவரது சகோதரரின் மகனை மிக கொச்சையாக ஏசிவிட்டேன் அதுதான் என்னை அவர் தாக்குவதற்கு காரணம் என்று கூறினான் ஆதாரம் தனது குடும்பத்தைச் சேர்ந்த பாசத்திற்குரிய ஒருவர் இழிவாக்கப்படுவதை பொறுக்க முடியாத ரோஷத்தில் தான் ஹம்சாவதிய அன்பு முதலில் இஸ்லாமை ஏற்றார் பிறகு அல்லாஹுவின் அருளால் இஸ்லாமை புரிந்து கொண்டு வலிமை வாய்ந்த இஸ்லாம் எனும் வளையத்தை அவர் உறுதியாக பற்றி ஹம்சாரதி அல்லாஹ் அன் ஹூ இஸ்லாமை தழுவிய பின் முஸ்லிம்களின் மதிப்பு உயர்ந்தது உமர் ரதி அல்லாஹ் இஸ்லாமை தழுவுதல் அநியாயங்கள் அடக்குமுறைகள் எனும் மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்களின் வழிக்கு ஒளிகாட்ட மற்றொரு மின்னல் ஆம் இம்மின்னல் முந்திய மின்னலை விட ஹம்சாரதி அல்லாஹ் அன் முஸ்லிமானதை விட பன் ஒளி வீசியது அதுதான் உமர் இப்னு ஹத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டது நபித்துவத்தின் ஆறாம் ஆண்டு துல் ஹஜ் மாதம் அம்சார் அவர்கள் இஸ்லாமை தழுவி மூன்று நாட்கள் கழித்து உமர் இஸ்லாமை தழுவினார் நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் உமர் இஸ்லாமை தழுவ வேண்டும் என அல்லாஹுவிடம் துஆ செய்திருந்தார்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் அல்லாஹுவே உமர் இப்னு ஹத்தாப் அல்லது அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் ஆகிய இருவரில் உனக்கு விருப்பமானவரை கொண்டு இஸ்லாமை வலிமைப்படுத்துவாயாக என்று நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் அல்லாஹுவிடம் வேண்டினார்கள் அவர்களின் அல்லாஹிற்கு மிக விருப்பமானவர் உமராக இருந்தார் என்று அவரால் முஸ்லிம்கள் பல வகையான தொந்தரவுகளை எண்ணற்ற இன்னல்களை நீண்ட காலமாக அனுபவித்து வந்தார்கள் எனினும் அவரது உள்ளத்தில் பல மாறுபட்ட உணர்ச்சிகளின் போராட்டம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது ஒருபுறம் தங்களது மூதாதையர்கள் கடைபிடித்து வந்த சடங்குகளை பின்பற்றி அவற்றுக்காக வீறு கொண்டு எழுந்தார் மற்றொருபுறம் கொள்கையில் முஸ்லிம்களுக்கு இருந்த உறுதியையும் அதற்காக சோதனைகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்வதையும் பார்த்து ஆச்சரியமடைந்தார்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 நேராக ஹரமுக்கு வந்து காபாவின் திரைக்குள் நுழைந்து கொண்டார் அப்போது நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அங்கு தொழுது தொழுகையில் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்கள் அத்தியாயங்கள் அல் ஓத அதன் வசன அமைப்புகளை ரசித்து உமர் ஓதுதலை செவிமடுத்தார் இதைத் தொடர்ந்து உமர் கூறுகிறார் நபி சொல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டுக் நான் எனது எண்ணத்தில் அல்லாவின் மீது சத்தியமாக இவர் கவிஞராக இருப்பாரோ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 இது ஒரு ஜோசியக்காரனுடை சொல்லும் அல்ல எனினும் இதனை கொண்டு வெகு சொற்பமாகவே நீங்கள் நல்லுபதேசம் அடைகின்றீர்கள் உலகத்தார்களின் இறைவனால் இது இரக்கப்பட்டுள்ளது அல் குர் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது வசனங்கள் நாற்பத்தி ரெண்டு என்ற வசனங்களை நபி சொல்லா அலை வசலம் அவர்கள் ஓதினார்கள் அது சமயம் எனது உள்ளத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது இது உமர் இதயத்தில் விழுந்த இஸ்லாமின் முதல் விதையாகும் எனினும் அறியாமை கால எண்ணங்களும் மூட பழக்க வழக்கங்களின் பிடிவாதமும் மூதாதையர்களின் மார்க்கத்தை உயர்வாக கருதி வந்ததும் அவரது உள்ளம் ஒத்துக் கொண்டிருந்த மகத்தான உண்மையை மறைத்திருந்தது தனது உள்ளத்தில் பொதிந்து கிடந்த உணர்வை பொருட்படுத்தாமல் இஸ்லாமுக்கு எதிராக செயல்படுவதிலேயே தீவிரம் காட்டி வந்தார் நபி சொல்லல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் மீது அவருக்கிருந்த அளவு மீறிய கோபத்தினால் வாளை ஏந்தி நபி சொல்லல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்களின் கதையை முடித்துவிட வெளியேறினார் அப்போது நொஐம் இப்னு அப்துல்லா ரதி அல்லாஹர்கள் வழியில் அவரை சந்தித்து உமரே நீ எங்கு செல்கிறாய் என்று கேட்க நான் முகம்மதை கொல்லச் செல்கிறேன் என்றார் அதற்கு நீ முகம்மதை கொலை செய்துவிட்டு ஹாஷிம் ஜுஹ்ரக் இவ்விரு கிளையார்களிலிருந்து பயமின்றி தப்பித்து வாழ்வது எங்கனம் என்று அச்சுறுத்தினார் அவரை நோக்கி நீ உனது மார்க்கத்தை விட்டுவிட்டு அவரது மார்க்கத்திற்கு சென்று எனக்கு தோன்றுகிறது என்று உமர் கூறினார்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 தாஹா எனத் தொடங்கும் அத்தியாயம் தாகாவின் வசனங்களை கற்றுக் உமர் வருவதை அறிந்த கப்பா பிறகு எல்லாஹனூ வீட்டினுள் மறைந்து கொண்டார்கள் உமரின் சகோதரியும் அந்த ஏட்டை மறைத்து விட்டார்கள் எனினும் உமர் வீட்டிற்கு அருகே வந்தபோது கப்பா பிறகு அல்லாஹானு கற்றுக் சப்தத்தை கேட்டுவிட்டார் வீட்டினுள் நுழைந்த உமர் உங்களிடம் நான் செவிமடுத்த இந்த மெல்லிய சப்தம் என்ன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 அளவற்ற அர்ளாலனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று ஓதியவுடன் ஆஹா என்ன தூய்மையான பெயர்கள் என்று கூறி தொடர்ந்து தாஹா என்று தொடங்கி பதினான்காவது வசனம் வரை ஓதி முடித்துவிட்டு இது எவ்வளவு அழகான சொற்கள் எவ்வளவு இனிமையான வசனங்கள் எனக்கு முகம்மதை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உமரின் பேச்சை கேட்ட கப் அன்பு வெளியேறி வந்து உமரே நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் வியாழன் இரவு அல்லாகுவே உமர் அல்லது அபுஜஹல் மூலமாக இஸ்லாமுக்கு உயர்வை கொடு என்று நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை உங்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நான் உண்மையில் நம்புகிறேன் என்று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 ார் வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை அல்லாஹுவின் தூதர் நீங்கள் சாட்சி கூறுகிறேன் என்பதே இதன் பொருளாகும் இதனை பார்த்த வீட்டில் உள்ளவர் தக்பீர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ மிக பெரியவன் என்று முழங்கினார்கள் அந்த சப்தத்தை பள்ளியில் உள்ளவர்களும் கேட்டார்கள்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 நான் அல்லாஹையும் அவனது தூதர் மஹமது அலைகி வசல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டேன் அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மை என்று நம்புகிறேன் என்று கூறினேன் அதற்கவன் உன்னை கேவலப்படுத்தட்டும் நீ கொண்டு வந்ததையும் கேவலப்படுத்தட்டும் என்று கூறி என் முகத்தில் கதவை அறைந்து சாத்திவிட்டான் ஆதாரம் இப்னு உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் அக்காலத்தில் ஒருவர் முஸ்லிமாகி விட்டார் என்று தெரிய வந்தால் அனைவரும் அவரை பிடித்து அடிப்பார்கள்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 உமர் உதியாஹ் அன்பு அவர்கள் அவரிடம் சென்று ஓ ஜமீல் நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்று கூறியவுடன் அவர் மறுவேச்சு பேசாமல் நேராக பல்லிக்கு சென்று உரத்த குரலில் ஓ குறைசிகளே கத்தாவின் மகன் மதமாரி மாறிவிட்டான் என்று கத்தினான் அவனுக்கு பின்னால் உமரோதி அல்லாஹ் நின்று கொண்டு இவன் பொய் கூறுகிறான் நான் மதமாரவில்லை மாறவில்லை மாறாக முஸ்லிமாகிவிட்டேன் அல்லஹவை நம்பிக்கை கொண்டேன் அவனது தூதரை உண்மை என்று மெய்ப்பித்தேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட மக்கள் ஒன்று கூடி உமரின் மீது பாயத் தொடங்கினார்கள் அவர்கள் உமரிடம் சண்டையிட உமரும் அவர்களிடம் சண்டையிட்டார் சூரிய வெப்பம் அதிகரித்த போது களைத்துவிட்ட உமர்வதற்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹின் பெருகிவிட்டால் ஒன்று மக்காவின் ஆதிக்கம் உங்களுக்கு அல்லது எங்களுக்காகிவிடும் என்று கூறினார்கள் ஆதாரம் இதற்கு பிறகு உமரை கொலை செய்ய கருதி இணை உமரின் வீட்டுக்கு படையெடுத்தார்கள்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 உமர்வது எல்லா அன்பு நான் முஸ்லீம் ஆனதற்காக என்னை உமது கூட்டம் கொலை செய்ய முனைகிறார்கள் என்று கூறினார் அதற்கு அவர் அப்படி ஒரு காலம் நடக்காது என்று கூறினார் அவர் இந்த சொல்லை கூறியதற்கு பிறகு உமர் நிம்மதி அடைந்தார் இதற்கு பிறகு ஆஸ் வெளியேறி வந்து பார்த்தபோது அங்கு மக்களின் பெரும் கூட்டம் ஒன்று இருந்தது அவர்களை கண்ட ஆஸ் எங்கே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு இதோ கத்தாவின் மகன் மதமாறிவிட்டார் அவரிடம்தான் வந்துள்ளோம் என்று கூறினார்கள் ஆஸ் அவரை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது என்று கூறவே அனைவரும் திரும்பிச் சென்று விட்டார்கள் ஆதாரம் சஹிவுல் புகாரி இதுவரை கூறிய நிகழ்ச்சிகள் இணை வைப்பவர்களை கவனித்து கூறப்பட்டது முஸ்லிம்களை கவனித்து பார்க்கும்போது உமர் ரதியாஹ் வன்கு இஸ்லாமை தழுவியது வித்தியாசமான ஒன்றாகவே இருந்தது இதை பற்றி அப்பாஸ் ரதியாஹ் வன்கு கூறுகிறார்கள் உமரிடம் உங்களுக்கு ஃபாரூக் என்ற பெயர் வரக்காரணம் என்ன என்று கேட்டேன் அதற்கு அவர் எனக்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாக ஹம்சா முஸ்லிமானார் பிறகு நான் முஸ்லிமானேன் என்று தான் முஸ்லீமான சம்பவத்தை கூறினார்கள் அதன் இறுதியில் அவர்கள் கூறியது என்னவென்றால் நான் முஸ்லீமான போது அல்லாஹுவின் தூதரே நாம் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் இருக்கிறோம் என்று கேட்டேன் அதற்கு நபி சொல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் ஆம் எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் இறந்தாலும் உயிர் வாழ்ந்தாலும் உண்மையில் இருக்கிறீர்கள் என்று கூறினார்கள் நான்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 உமர் ராகு முஸ்லீம் ஆகும் வரை நாங்கள் காபாவுக்கு அருகில் இருந்தோம் என்று அப்துல்லா இஸ் ரவி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் முக்து உமர் ரதி அல்லாஹ் இஸ்லாமை தழுவிய போதுதான் இஸ்லாம் வெளி தெரிய வந்தது பகிரங்கமாக இஸ்லாமிய அழைப்பு விடப்பட்டது காபாவை சுற்றி கூட்டமாக நாங்கள் அமர்ந்தோம் மேலும் எங்களுக்கு காபாவை தவாப் செய்ய முடிந்தது எங்களிடம் கடுமையாக நடந்து கொள்பவர்களிடம் அவர்கள் செய்யும் கொடுமைகளில் செலவற்றுக்காவது நாங்கள் பதிலடி கொடுத்தோம் என்று சுஹாய் இப்னு சினான் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் தாரிக் உமர் உமர் ரதி அல்லாஹு முஸ்லீமானதற்கு நாங்கள் பலமிக்கவர்களாக ஆனோம் என்று அப்துல்லா இப்னு மசூத் ரதி அவர்கள் கூறுகிறார்கள் ஆதாரம் சாஹிவுல் புகாரி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 என்று நபி சொல்லாஹ் அலிக் வசல்லம் அவர்கள் கூற அவ்வாறே செய்கிறேன் என்று அவன் பதிலளித்தான் பிறகு நபி அவர்கள் பிஸ்மில்லாஹு ரஹீம் என்று ஆரம்பித்து அத்தியாயம் ஃபுஸீலத்தை ஓதி காட்டினார்கள் முதுகுக்கு பின் தன்னுடைய கைகளை ஊன்றி சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு நபி அவர்கள் ஓதுவதை மிக கவனமாக கேட்டான் பிறகு சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி சஜிதா செய்து முடித்தார்கள் பின்னர் அபுல் வலிதே நீ செவியேற்க வேண்டியதையெல்லாம் செவியேற்றுவிட்டாய் நீயே இப்பொழுது முடிவு செய்துகொள் என்று மொழிந்தார்கள் அதற்கு பிறகு உத்பா தனது நண்பர்களிடம் திரும்பி வந்தபோது அவர்கள் தங்களுக்குள் அல்லாஹின் மீது சத்தியமாக அபுல் வலித் முகம் வந்திருக்கின்றான் என்று பேசிக்கொண்டார்கள் உத்பா வந்தவுடன் நீ என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கின்றாய் என இதுவரை கேட்டிராத பேச்சை அல்லவா நான் கேட்டேன் அல்லாஹு மீது சத்தியமாக அது கவிதையும் அல்ல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 நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் பதிமூன்றாம் வசனத்தை ஓதிய போது முஹம்மதே போதும் போதும் என்று கூறி தனது கையை நபி சொல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் வாயின் மீது வைத்து இரத்த உறவின் பொருட்டால் நிறுத்திக்கொள்ளுங்கள் என்று கூறினானாம் அதற்கு காரணம் அல்லாஹுவின் எச்சரிக்கை உண்மையில் நிகழ்ந்து விடும் என்று அவன் பயந்ததுதான் பிறகு எழுந்து சென்று தனது கூட்டத்தாரிடம் இதற்கு முன் கூறப்பட்டது போன்று செய்திகளை கூறினான் ஆதாரம் தஃசீர் இப்னு கசீர் பேரம் பேசும் தலைவர்கள் உத்பாவிற்கு நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கொடுத்த பதிலால் குறைசிகள் முற்றிலும் நிராசை அடைந்து விடவில்லை ஏனென்றால் உத்பாவிற்கு நபி சொல்லாஹ் அலைவசல்ல சில வசனங்களை ஓதி காட்டினார்கள் அது கோரிக்கையை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வது அல்லது மறுப்பதாக ஆக முடியாது எனவே மிகுந்த ஆராய்ச்சியுடனும் சிந்தனையுடனும் பிரச்சனையின் பல கோணங்களை அலசிய பிறகு ஆலோசனை செய்வதற்காக சூரியன் மறைந்ததும் பின்புறம் குரட்சி தலைவர்கள் ஒன்று கூடி நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை அழைத்து வரச் செய்தார்கள் ஏதோ நன்மையை இவர்கள் நாடிவிட்டார்கள் என்ற பேராவலில் நபி அவர்கள் விரைந்து வந்து அவர்களுக்கு அருகில் அமர்ந்த போது உத்பா கூறியதையே குரட்சி தலைவர்கள் கூறினார்கள் அதாவது உத்பா மட்டும் கூறியதால் நபி சொல்லல்லா ஹலை வசல்லாம் அவர்கள் இதை நம்பவில்லை நாம் அனைவரும் சேர்ந்து கூறினால் நம்மை நம்பி ஏதாவது ஒன்றை ஏற்றுக்கொள்வார் என்று அவர்கள் எண்ணினார்கள் போலும் நபி சொல்லலா ஹலைவாஸ்லம் அவர்கள் அந்த குறைசிகளுக்கு கூறிய பதில் என்னவென்றால் நீங்கள் கூறுவது எதுவும் என்னிடம் இல்லை உங்களின் பொருளை அல்லது உங்களிடம் சப்பை அல்லது உங்கள் மீது ஆட்சி செய்வதைத் தேடி நான் இந்த மார்க்கத்தை கொண்டு வரவில்லை எனினும் அல்லாஹ் என்னை உங்களிடம் தூதராக அனுப்பி என் மீது ஒரு நூலையும் இறக்கியிருக்கின்றான்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 குசை இவ் கிலாஃபை உயிர்ப்பிக்க வேண்டும் மரணித்தவர்கள் எழுந்து நீங்கள் கூறுவது உண்மை என்று கூறினால் நாங்கள் உங்கள் கூற்றை நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கும் நபிசல்லா ஹலேவசல்லாம் அவர்கள் முன் கூறிய பதிலேயே கூறினார்கள் மற்றொரு திட்டத்தை முன்வைத்தார்கள் அதாவது நீங்கள் உங்களை காப்பதற்கு உங்களுடைய இறைவனிடம் ஒரு மலக்கை ஒரு வானவரை அனுப்பும்படி கோருங்கள் நாங்கள் அவருடன் பேசி தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக பல தோட்டங்களையும் ஆட மாளிகைகளையும் தங்கம் வெள்ளியிலான கஜானாக்களை மருளும்படி கோருங்கள் என்றார்கள் இதற்கும் நபி சொல்லல்லா ஹலை வஸ்லம் அவர்கள் முன் கூறிய பதிலையே கூறினார்கள் அடுத்து மற்றொரு திட்டத்திற்கு சென்றார்கள் அதாவது எங்களுக்கு வேதனை இறக்குங்கள் வானத்தை உடைத்து எங்கள் மீது போடுங்கள் நீங்கள் எச்சரிப்பவற்றை இப்போதே எங்களுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அது அல்லாஹுவின் நாட்டம் அவன் நாடினால் அதை செய்வான் என்று பதிலளித்தார்கள்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 அல்லாஹுவின் மீது ஆணையாக நாங்கள் உங்களை அழிக்கும் வரை அல்லது நீங்கள் எங்களை அழிக்கும் வரை நீங்கள் எங்களுக்கு இழைத்த அனிதத்திற்காக நாங்கள் உங்களை சும்மா விட என்றார்கள் பின்னர் நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து தனது குடும்பத்தினரிடம் வந்தார்கள் தான் விரும்பியபடி தமது சமூகத்தினர் இஸ்லாமை ஏற்காததால் நபி அவர்கள் கவலை ஆதாரம் இப்னு ஹிஷாம் அபுஜகலின் கொலை முயற்சி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 அவ்வாறு செய்தபின் நீங்கள் என்னை அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தாலும் சரி அல்லது அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றினாலும் சரி அப்து மனாஃப் குடும்பத்தினர் தாங்கள் விரும்பியதை செய்து கொள்ளட்டும் என்றான் அதற்கு அக்கூட்டத்தினர் நாம் உம்மை கைவிட்டு விட நீ விரும்பியபடியே செய் என்றார்கள் அன்று காலையில் அபுஜகல் தான் கூரியதை போன்று ஒரு கல்லுடன் நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களின் வருகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருந்தான் வழக்கம்போல் நபி சொல்லல்லா ஹலை வசல்லம் அவர்கள் காலையில் வந்து தொழ நின்றார்கள் குறைசிகள் அபுஜகல் வேடிக்கை பார்க்க தங்களது சபைகளில் வந்து அமர்ந்து நபி அவர்கள் சஜிதா செய்த போது அபுஜகல் கல்லை சுமந்தவனாக நபி அவர்களை நோக்கி சென்றான் நபி அவர்களுக்கு அருகில் வந்ததும் பயந்து நிறம் மாறி திடுக்கிட்டவனாக திரும்பினான் அவனது இரு கைகளும் கல்லின் மீது ஒட்டி வெகு சிரமத்துடன் கல்லை கையிலிருந்து வீசினான் அதை பார்த்த குறைசிகள் ஒரே குரலில் அவள் ஹிக்கமே என்ன நேர்ந்தது என்று விசாரித்தார்கள் நான் உங்களுக்கு நேற்று கூறியதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு அருகில் சென்ற மிகப்பெரிய ஆண் வாலிப ஒட்டகம் ஒன்று எனக்கு தென்பட்டது அதனுடைய தலையைப் போல அதனுடைய கோரை பற்களைப் போல வேற ஒட்டகத்தையும் நான் பார்க்கவில்லை அது என்னை கடிக்க என்றான் பிறகு நபி சொல்லாஹ் ஹலிவசல்லாம் அவர்கள் தன் தோழர்களிடம் அப்படி தோற்றம் அளித்தவர் வானவர் ஜிப்ரீல் அலஹாத்து வசலாம் ஆவார் அவன் நெருங்கியிருந்தால் அவர் அவனை அழித்திருப்பார் என்று கூறினார்கள் சமரச முயற்சி குறைசிகள் நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு முதலில் உலக ஆசை காட்டினார்கள் அதற்கு நபியவர்கள் மசியாததால் அடுத்து நபியவர்களை எச்சரித்தார்கள் அச்சுறுத்தினார்கள் அதற்கும் நபியவர்கள் அஞ்சாததால் குறைசிகள் மாற்று வழியை தேடினார்கள்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 நிராகரிக்கும் வாசிகளை நோக்கி நீங்கள் கூறுங்கள் நிராகரிப்பவர்களே நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவற்றை நீங்கள் வணங்கவில்லை அவ்வாறே இனியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன் நான் வணங்குபவனை இனி நீங்களும் வணங்குபவர்கள் அல்லர் உங்களுடைய செயலுக்குரிய கூலி உங்களுக்கும் என்னுடைய செயலுக்குரிய கூலி எனக்கும் கிடைக்கும் அல் குர் ஆன் அத்தியாயம் நூற்றி வசனங்கள் ஒன்றிலிருந்து ஆறு வரை என்ற அத்தியாயம் அல் காபிரூனை முழுமையாக அல்லாஹு இறக்கி வைத்தான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் இப்னு அப்பா சவுதி அல்லாஹ் அன்பு அறிவிக்கிறார்கள் குறைசிகள் நபி சொல்லாஹ் அலைவசம் அவர்களிடம் நீங்கள் எங்கள் கடவுள்களை தொட்டால் போதும் நாங்கள் உங்களது கடவுளை முழுமையாக வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அப்போது அல்லாஹ் அத்தியாயம் அல் காஃபிரூனை இறக்கி வைத்தான் ஆதாரம் அத்தூருல் மன்சூர் இரீரில் வருவதாவது குறைசிகள் நபிசல்லாஹ் அலைவசம் அவர்களிடம் வந்து எங்களது கடவுளை நீங்கள் ஓர் ஆண்டு வணங்குங்கள் உங்களது கடவுளை நாங்கள் ஓர் ஆண்டு வணங்குகிறோம் என்று கூறினார்கள் அப்போது நபியை நீங்கள் கூறுங்கள் மூடர்களே அல்லாஹ அல்லாதவற்றையா வணங்குபடி என்னை நீங்கள் ஏவுகின்றீர்கள் என்று அத்தியாயம் ஜுமரின் அறுபத்தி வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான்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 அது அல்லாததை நம்மீது நீங்கள் பொய்யாக கற்பனை செய்து கூறும்படி உங்களை அவர்கள் திருப்பி இருந்தார்கள் அவ்வாறு அவர்கள் செய்திருந்தால் உங்களை அவர்கள் தங்கள் நண்பராகவும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் உங்களை நாம் உறுதியாக்கி வைக்காவிட்டால் நீங்கள் ஒரு சிறிதேனும் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடக் கூடுமாயிருந்தது அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால்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 நபிசல்லா அலை வசல்லம் அவர்களிடம் சென்று அம்மூன்று கேள்விகளையும் கேட்டார்கள் அவர் கேட்ட சில நாட்களுக்கு பிறகு கஹ என்ற அத்தியாயம் அருளப்பட்டது அதில் குகைவாசிகளாகிய அந்த வாலிபர்களின் வரலாறும் பூமியை சுற்றி வந்த துல் என்பவரின் சரித்திரமும் தெளிவாக விவரிக்கப்பட்டது ரூஹை பற்றிய பதில் குர்ஹானில் இஸ்ரா என்ற அத்தியாயத்தில் இறங்கியது இதைத் தொடர்ந்து குறைட்சிகள் நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்கள் உண்மையாளரே சத்தியத்தில் உள்ளவரே என்பதையும் தெளிவாக தெரிந்து கொண்டார்கள் ஆனாலும் அநியாயக்காரர்கள் ஏற்க மறுத்தார்கள் ஆதாரம் இப்னோஹிசாம் நபிசல்லாஹ் அலை வசல்லாம் அவர்களின் அழைப்பு பணிக்கு இணை செய்த எதிர்ப்பின் ஒரு சிறு பகுதியே இதுவரை நாம் கூறியதாகும் பல வகைகளில் முயன்றார்கள்